Gajanana Om Gajanana Om Gajanana Om Gajanana Om Gajanana Mushi Gavadana Gajanana வா நானவந்திரஜான ஓம் கஜான ஓம் கஜான के जानन ओ गजानन ओ गजानन ओ गजानन पार विधि दनया गजानन पार विधि दनया गजानन परमेश्वर पुत्र गजानन மே பரபோத்தாஜானாங்க ஜானாஜனாஜானாஜானாங்க ஜவதனா பரதனையா கஜானோ கஜவோன ஓோ கஜ அ அம பார்வீபையா கோபியாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வில்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் பாண்டவரும் கௌரவரும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் தர்மராஜா பறந்த அந்த நல்ல நேரத்திலே காய்க்காத மரங்களெல்லாம் காய்க்கிறது பூக்காத மரங்களெல்லாம் பூத்து கொழுங்குகிறது எத்தனை எத்தனை நல்ல சகுனங்களோ அத்தனை எத்தனை நல்ல சகுனங்களும் நடைபெறுகிறது உலக மக்களெல்லாம் மகிழ்கிறார்கள் காந்தாரியை தவற காந்தார்மையார் பொ அடைந்தார்களா நமக்கு குழந்த பிறக்கவில்லை முப்பத்தி ஆறு மூன்று ஆண்டுகளாக இப்பொழுது காட்டுக்கு போன குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாமே உலகத்தை ஆழ்வானாமே என்று நம்மையார் பொறாமை அடைந்ததுனால கர்ப்பம் சிதறி உயிரம் வெளியாகிட்டது அதைத்தான் இப்பொழுது அபாஷன்னு சொல்கிறாங்க இந்த செய்தி வேலைக்கார பெண்கள் மூலமாக பரிமிழகந்தி அம்மையார் உணர்ந்து வேதவியாச பகவானை நினைக்கிறார்கள் சுவாமியும் வருகிறார் வேதவியாசா இந்த பெண்ணை திருக்கல்யாணம் காந்தாரி திருக்கல்யாணம் செய்தால் நூறு ஆண்மக்கள் பிறப்பார்கள் என்று மகிழ்ந்து திருக்கல்யாணம் செய்தோம் ஆனால் இவள் அவசர புத்தியினாலே பதற்ற நிலையினாலே உதரமெல்லாம் சிந்திற்றது அது வீணாகாம குழந்தைகளா பிறகிறதையும் நீதான் ஏதாவது மாற்று வழி செய்யணும் வியாச பகவான் புது மண் பாத்திரங்களையெல்லாம் கொண்டு வர செய்து கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அவர் துறவி அந்த உதிரங்களை கரங்களாலே எடுத்து வைத்து எடுத்து வைத்து அழகாக அதை நூறு களையத்திலே வைத்து நூறு ஆண்மக்கள் பிறப்பார்கள் சிந்தி கிடக்கிற உதிரங்களையெல்லாம் எடுத்து ஒரு மண் பாத்திரத்திலே வைத்து ஒரு பெண்மகவாக பிறப்பாள் என்று ஆசீர்வாதம் செய்து ஒரு நாள் கூறி அது வரையிலே பாம்பு முட்டையை அடையாக்கிற மாதிரி அடைகாக்க வேண்டும் பாத்திரத்தை சுத்தமாக மூடிட்டால் உயிரம் கட்டுடும் அதிகமாக திறந்திருந்தால் உயிரம் உலர்ந்துடும் அதுக்குண்டான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி வியாதவியாசு பகவான் மறைந்தார் அந்த காலத்திலேயே மகாபாரத காலத்திலேயே இந்த டீப் குழந்தையை வியாதவியாசரையே அறிமுகப்படுத்திருக்கிறார் பாருங்க அப்போ இப்பொழுது புதுசாக கண்டுபிடித்தோம்னு ஒன்றும் இல்லை எல்லா காலத்திலேயும் எல்லாம் இருக்கிறது உலக அழிகிற பொழுது எல்லாம் அழிகிறது புது யுகம் பிறக்கிற பொழுது அப்பொழுது வருகிற விஞ்ஞானிகள் புதுசு புதுசா இருந்ததையே மறுபடியும் கண்டுபிடிக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர ஏற்கனவே இல்லாதது ஒன்று இப்பொழுது இருக்கிறது என்று எதுவும் இல்லை பாண்டு மகாராஜா இன்னொரு குழந்தை வேண்டும் என்று குந்தி தேவிடத்திலே சொல்ல மான் வாகனத்தை உடைய உலகமெல்லாம் பவனி வருகிற காற்றுக்கு அதிபதி வாயு பகவானை மனதிலே தியானம் செய்து மந்திரம் சொல்லுகிறார்கள் அந்த மந்திர ஆற்றலாலே ஈஸ்வர ஆண்டி நல்லது ஒரு மாதத்திலே திங்கட்கிழமை வெயில் நேர நல்ல உச்சி பகல் சூரிய உச்சியில் இருக்கிற பொழுது வந்து எப்படி புறகிறாரே கருத்த உருத்த பெருத்த வடிவமாக சூரிய பகவான் உச்சியிலே இருக்கிற பொழுது பாதி பகலுக்கு நேரத்திலே பயங்கரமான தோற்றத்தோடு அதிக கோபமுடைய பிள்ளையாக வந்து தோன்றினார் வீமஜனன் என்று பேர் அஞ்சனி அளித்த போற்றோமே உவமையில் சோமான பலம் என்று சொல்லக்கூடிய திடாத்திரமான பிள்ளை என்று தோன்றினார் மகிழ்கிறார்கள் பெற்றோர் முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அங்கு துரியோதனை பறந்துட்டாராம் ஆனா திங்கட்கிழமை பிறந்த வீமஜன சொல்லிட்டு அதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை துரியோதனம் பிறந்தான் என்று பாட்டு எழுதிறார் தர்மரு பிறந்த செய்தியை காட்ட பொறாமையடைந்த கந்தாரி வயிற்ற எடுத்துக்கொண்டு உயிரம் வெளியாகி பரிமளகந்தி பதற்ற நிலையடைந்து கருணையினாலே நூத்தி ஒரு பாத்திரங்களிலே அவங்க சொன்ன தேதியிலே வேதவியாச பகவான் சொன்ன தேதியிலே ஒரு ஒரு பாத்திரமா வெடித்து ஒரு ஒரு பிள்ளையா பிறக்கிறார்கள் முதல்ல பிறந்த பிள்ளை துரியோதனன் துரியம்னா பூமி துரியாதிதன் ஆகாயம் நாம் அனைவருமே தாய் உடம்பிலே இருந்து வயிற்றிலே இருந்து பூமி பார்த்துதான் பிறப்போம் துரியோதன ஒருவன் தான் உதிரமாக வந்து பாத்திரத்தை அடைக்க அந்த பாத்திரம் உடை பற்றி துரியாதிதமாக இருக்கிற ஆகாயத்தை பார்த்து பிறந்தவன் அதனாலே அவனுக்கு துரியோதனன் பேரு இன்னொரு பேர் வைத்தார்கள் சுயோதனன் சுயம்னா தனக்கு தனம்னா செல்வோம் உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவானான் இந்த பிள்ளை அந்த பிள்ளை பிறந்த பிறகு பேர அழிவுக்கு காரணமானவன் இவன் பல ராஜாக்கள் மண்ணோடு மண்ணாவதற்கு இவன் காரணமாக இருப்பான் என்று துறவிகளுடைய கருத்து அந்த பிள்ளை பிறந்தவுடனே அடுத்ததா ஒரு பிள்ளை துச்சாதனன் துர்தர்ஷனன் துன்முகன் சரந்தன் சகன் பிந்தன் அனுபிந்தன் துர்வாகன் சுபாகி துஷ்பரிஷ்ணன் துஷ்டந்தன் சித்திரயோகி தும்கிருஷ்ணன் விம்சதி விகருணன் சலசந்தி சுலோசனம் சித்திரன் சித்திராசுவன் சாரசித்திரன் சாரசன் துர்மர்ஷன் விவீச்சன் விகபஜமன் பூர்ணநாபன் சுனாபன் நந்தன் நபனந்தன் சேனாதிபதி சுசேஷனன் குருண்டோதரன் மகோதரன் சித்திரது வம்சன் சித்திரரதம் மித்திர சித்தி சித்திரபானன் சித்திரவன்மி சுவன்மி துருவிமோகன் சித்திரசேனன் சித்திரகண்டன் சுசித்திரன் சித்திரவன்மதரன் அபராஹிகன் பண்டிதன் விசாலாசன் மார்பரன் அசிதன் சயந்தன் சுயச்சை துச்சயன் துருடஸ்தன் சுகஸ்தன் பாதவேகன் சுவரசேனன் ஆதித்தகேசன் பகாசி நாகநந்தன் உக்ரசாயி கவசி நிஷங்கி பாசி தண்டரதன் தனுக்கரகன் பீமவாகன் பீமவேகன் அலோகலன் பீமவாகி பீமகருமன் சுபாகன் விவிக்கிராந்தன் அபயன் ருடிகருமன் துருடிரதன் அனாதிருஷியன் குண்டபேதி பிராவி திருக்கலோசனன் திற்கவஜன் தீர்க்கபுஜன் தீர்க்கன் அதிதீர்க்கன் திருக்கபாகன் மகாபாகி வீடோரஸ்கன் கனகத்துவஜன் மகரகுண்டன் குண்டன் அனுசுவன் சித்திரகன் நுக்கராயுதன் பாலகீர்த்தி கந்தாயு விரோசனன் சகுண்டலன் விகர்ணன் என்று நூறு ஆண் கடைசியாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவளுக்கு துச்சளைனு பேர் வைத்தாங்க நூற்றி ஒரு குழந்தைங்க இந்த குழந்தைங்க அத்தனை பேரும் பறக்கிற பொழுது சகனம் சரியில்லையா ரொம்ப அபாயமான சகனங்கள் எல்லாம் தெரிகிறது இரத்த மழை பொழிகிறது பாம்பு நண்டி தேளி பூரா விஷ ஜந்துகளெல்லாம் வீதியிலே விளையாடி மகிழ்கிறது நரி உலையிடுகிறது கழுதைகள் எதிரிலே வருகிறது நடைபெறுகிறது இந்த கௌரவர்கள் பிறந்தபொழுது பாண்டு மகாராஜா இன்னும் ஒரு குடந்தை வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார் குந்தி தேவிடத்திலே அதே சிவமந்திரத்தை பயன்படுத்தி தேவியந்திரனை மனதிலே தியானம் செய்து உச்சரிக்கிறார்கள் வெகுதானிய ஆண்டி பங்குனி மாதம் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்திலே ஒரு குழந்தை பறக்கிறான் பங்குனி மாதம் பறந்ததினாலே அவனுக்கு பற்கு முதல்ல பேர் வைக்கிறாங்க தேவரெல்லாம் மெக்கிறார்கள் நம்ம தலைவருக்கு பூலோகத்திலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் அதன் பிறகு மாத்திராதேவி இரண்டாவது மனைவியாயிருக்கிற அந்த மாத்திராதேவிக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அவளுக்கு குழந்தை பிறக்கட்டும் என்று கருணை செய்தார் பாண்டு அந்த சிவ குந்தி தேவி மாத்திராதேவிக்கு உச்சரிக்கிறார்கள் சூரியகுமார்கள் தத்தன் தேவதத்தன் இவங்கேரும் மனதில் பயன்படுத்தினாங்க தேவதத்தன் அம்சமாக நகுல சகாதேவர் என்று இரட்டை குழந்தைகளாக பறிக்கிறார்கள் முன்னே பிறந்தவன் நகுலன் பின்னே பிறந்தவன் சகாதேவன் அளவு கடந்த மகிழ்ச்சி மகாராஜா உயிரோடு இருக்கிற மிருகங்களோடு விளையாடி மகிழ்கிறார்கள் இங்க பாண்டவர்கள் அங்கு நாட்டிலே அத்தினாபுரியிலே கெளரவர்கள் உயிரற்ற மரப்பொம்மைகளோடு மரத்தால் செய்த குதிரை மரத்தால் செய்த யானை மரத்தால் செய்த சிங்கம் என்று மரப்பொம்மைகளோடு விளையாடி மகிழ்கிறார்கள் அரண்மனையிலே இவர்கள் இயற்கையோடு வளர்கிறார்கள் ஐந்து பேரும் ஐந்து விதமாக வளர்கிறார்கள் தருமராஜா கருணை கண்கள் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் என்று வணங்கி வணங்கி அத்தனை பெரிய ஆசீர்வாதமும் இந்த வயதிலே என்னே அடக்கம் என்னே பக்தி சுகீபவா மங்களம் உண்டாகட்டும் துர்காஷ் எல்லாரும் வாழ்த்துகிறார்கள் கூடவே செல்லுகிற வீமஜனையை முரட்டு சுபாவம் கோப பார்வை அர்ஜுன பெருமாளிகை இளமையான வயதிலே இந்த வேடுவர்கள் அரசர்கள் வேட்டையாடுவதை பார்த்து தொலைவாயிருந்தே மிருகங்களை குறிவைத்து அடிக்கிறார்கள் என்று அந்த வில்வித்தையிலே நினைவா அதே சிந்தனையா பயிற்சி எடுக்கிறார் இந்த நகுலே ஏதாவது குதிரை குட்டிகள் மிருக குட்டிகள் அடிப்பட்டுட்டா காயம் அதனுடைய வைத்திய இலை தேடி மூலிகை தேடி அது வைத்தியம் பார்த்து அதிகமாக குதிரைகளோட பழகுகிறார் சகாதேவன் வித்தியாசமா அமைதியான பிள்ளையா பெரியவர்கள் பிராமண பெரியவர்களோடு பழகி அது சம்பந்தமா கற்றுக்கொள்ளுகிறார் அவதார புருஷர்கள் பூலோகம் வந்தா ஈஸ்வரி ஞானப்பால் தருவார்கள் அதுபோல சிவபெருமானம் இறைவியும் கூட வந்து தருமருக்கு ஞானப்பால் கொடுத்தார்கள் என்று பெரியோர்கள் கருத்திருக்கிறது நூல் ஆதாரம் இல்லை செவி வழி வந்த கதை ஒரு நாள் இடுப்பிலே தூக்கிக் கொண்டு நம்ம யாரு மலையடிவாரத்தில் செல்லுகிற பொழுது மலை குகையில இருந்து ஒரு சிங்கம் வருகிறது கர்ஜனை செய்து கொண்டு வருகிறது சிங்கக்குட்டி அதை பார்த்தவுடனே குந்தி தேவினையே கீழே போட்டுட்டு ஓடி போய் ஒரு பாறாங்கல்லே ஒளிந்து கொண்டார்கள் பதங்கிக் கொண்டார்கள் ஐயோ பாவி என் உயிரை காப்பாற்றுவதற்கு என் அருமை செல்வனை போட்டேனே என்ன ஆனதோ என்று எட்டி பார்த்தால் சிங்கமும் இல்லை வீமனும் இல்லை அந்த மலை அடிவாரத்திலே தரையில வந்து பார்த்தா சிங்கம் வாய் கிழிக்கப்பட்டு இறந்து கிடக்கிறது வீமஜனே ராஜசிங்கம் போலே நின்று கொண்டிருக்கிறார் மகனே பாவி நான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உன்னை போட்டேனே சிங்கத்தையே கொண்டிருக்கிறாய சிங்கமே என்று மகிழ்ந்தார்கள் அந்த இளம் பிராயத்தில் மிருகங்களோட பழகி பழகி எந்த மிருகத்தை எங்கு அடித்தா எழுதி எப்படி உயிர்விடும் என்பதை முழுமையாக உணர்ந்தவன் பீமஜனம் ஒரு நாள் குந்தி தேவி எல்லா பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு விரபிடிப்பதற்காக அதிக தொலை சென்று விட்டார்கள் மாத்ரா தேவி காட்டிலே வாழ்ந்த பல ஆண்டுகளாக அலங்காரம் செய்யவில்லையே என்று தன்னை அழகுபடுத்திக் கைதிகளுக்கு லாக்அப் பெண்களுக்கு மேக்கப் நான் அலங்காரத்தை பெண்கள் விரும்புவார்கள் இப்பொழுது கூட பெண்கள் அழக நிலையங்கள் தான் அதிகமாக தவிர ஆண்களுக்கு அழக நிலையங்கள் எங்கோ ஒண்ணுதான் இந்த அழகை பார்த்த பாண்டு மகாராஜா காம வயப்பட்டு அந்த அம்மையாரை சேருகிறார் மனைவியோடு சேர்வாயானா அவளே உனக்கு எமனாகட்டும் என்று அமுத்தந்தி மகான் கொடுத்த சாபத்தை மறந்தார் அந்த சாபத்தினாலே மகாராஜா உயிர்விட்டார் நம்மையார் மாத்திராதேவி கதறி கதறி அழுகிறார்கள் வெளியில குழந்தைகளை அழைத்து கொண்டு போன குந்தி தேவி வந்து பார்க்கிறார்கள் என்ன நடந்தது மாத்திரை ஏன் அழுகிறாய் அக்கா நீங்கள் இல்லாத வேளையிலே இப்படி ஒன்று செய்துவிட்டேன் அக்கா என்னை அலங்காரம் செய்து கொண்டேன் என் அழகிலே மயங்கிய மகாராஜா என்னை சேர்ந்தார் கூடி கலந்தார் உயிர்விட்டார் அக்கா நானே யமனாகிவிட்டேன் அக்கா என்று வருந்தி அழுகிறார் விதி வலியது என்று அந்தம்மையான அழுகிறார்கள் பக்கத்திலே இருந்த சதசரிங்கர் போன்ற துறவிகள் ஆண்டாண்டுதோறும் அழுது பொருந்தாலும் மாண்டார் ஒருவரு என்று அவருக்கு ஈம விதி கடன்களை எல்லாம் செய்ய முயற்சிக்கிறார்கள் தன் வயிற்றிலே பிறந்த நகுல சகாதே அவரை குந்தி தேவி கையிலே ஒப்படைத்து மாத்திராதேவி அக்கா என் காரணத்தினாலே சுவாமி மாண்டதினாலே இதை எண்ணி எண்ணி கொஞ்சமா சாகிறதை விட அவரோடவே நான் உடன் கட்டை ஏறிவிடுகிறேன் என்று நம்மையார் உடன் கட்டை ஏறிவிட்டார்கள் என்னுடைய இரண்டு பிள்ளைகளை உங்க பிள்ளைகளா என்னை வளர்க்கணும் குந்தி பிள்ளைகள் எத்தனை பேர் என்று காட்டால் ஐந்து பேர் என்று சொல்ல தவிர மூன்று பேர் என்று சொல்லக்கூடாது அப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உயிர் விடுகிறார்கள் துறவிகள் பார்த்தார்கள் குந்தி தேவி இல்லை சகோதரியும் இல்லை பிள்ளைகளை வைத்துக்கொண்டே காட்டியில் நீ அவதிப்பட வேண்டிய தலையெழுத்து உனக்கு இல்லை நாட்டிலே ராஜ்யத்திலே அத்தியினாபுரியிலே கௌரவர்கள் நூறு பேருக்கும் இருக்கிற உரிமை உண்மக்களுக்கும் உண்டு எங்கள் நாங்களே அழைத்துக் கொண்டு போய் விடுகிறோம் என்று சொல்லி அத்தினாபுரியிலே பீஷ்மர்கிட்ட இந்த பேரை ஐந்து பேரையும் குந்தி தேவியையும் ஒப்படைக்கிறார்கள் சதசரிங்கர் போன்ற துறவிகள் பீட்மாச்சாரி பார்க்கிறார் பாண்டவர்களை மனம் மகிழ்ந்தார் கட்டி கட்டி தழுகினார் துரியோத நாதியர் நூறு பேரும் ஓடி வருகிறார்கள் அண்ணா தம்பி அண்ணா தம்பி என்று ஒருவர் ஒருவர் கட்டி தழுவி பாசம் நிலவுகிறது சகோதர பாச இந்த காட்சியை பார்த்தார் பீஷ்மாச்சாரி குழந்தைகளே இப்படியே நூற்றி ஐந்து பேரும் ஒற்றுமையாக இருக்கிறானால் உங்களை யாராலும் வெல்ல முடியாதரா கொல்ல முடியாதரா நூற்றி வரைவர் என்னோ நுதியுடை சமர வை வேல் கூற்றுவர் அனையோர்க்கு யாரும் கொடும் கடும் போரிலாற்றார் ஒருவேளை விதியமை வருமான வருமான பிதாமகன் சொன்னார் இதை தர்மராஜா பொருட்படுத்தலை துரியோதனே பொருட்படுத்தலை பீமஜியன் அப்படியே டிஜிட்டல்ல பதிவு பண்ற மாதிரி பதிவு பண்ணினார் ஓ எவ்வளவு பெரிய உலகத்தில் ராஜ்யத்தில் அரசாங்கத்தில் அஞ்சு பேருக்கு பாதி ராஜ்யம் உண்டா துரியோதன பின்னால காலத்தில் நம்ப முடியாது பார்த்துக்கிறேன்னு மனசுல பதிவுட்டான் ஒற்றுமைக்கு பலம் அதிகம் இல்லையா அதனாலே அவர் சொன்னார் ஒற்றுமை என்பதனாலே கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் என்று இருபது பேர் முப்பது பேர் சிரமப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனதளவிலே வேறுபடுவார்களானா அவள் தனித்தையே இருக்கலாம் நிம்மதியா மனமும் ஒத்து வாழ வேண்டும் நூத்தி ஐந்து பேரும் ஒன்றாக விளையாடுகிறார்கள் அரசாங்க விளையாட்டு வீதியிலே ஒரு ஆசனம் போட்டு அண்ணா தர்மராஜா உட்காருங்க போட்டி போட்டார்கள் நான் தான் சேனாதிபதி நான் தான் சேனாதிபதி பார்த்தாரப்பா துரியோதனை சேனாதிபதி பதவி சேனாதிபதியா இரு சரி அண்ணா பாண்டவர்கள் ஒரு ஒற்றுமை அண்ணா சொன்னா தட்ட மாட்டாங்க சேனாதிபதி துரியோதனே துணை சேனாதிபதி வீமஜேனு அமைச்சன் அர்ஜுனே துணை அமைச்சன் சகாதேவன் மற்ற கௌரவர்கள் ஆளுக்கொரு வேல் வைத்து கொண்டு இந்த பக்கம் ஐம்பது பேர் இந்த பக்கம் ஐம்பது பேர் நிற்கிறான் அரசாங்கத்து பிள்ளை இல்லையா அரசாங்கம் விளையாட்டே விளையாடுறாங்க குழந்தைகளுக்கு பின்னால காலத்தில் எதுவாக ஆகணும்னு இருக்குதோ அப்படி விளையாடி மகிழ்வார்கள் இதில் என்ன வேடிக்கைன்னா காட்டிலே இருந்து உண்மையிலேயே மதம் பிடித்த யானையொன்று அரச வீதியிலேயே நுடைந்துட்டது அந்த கடைசியில் வேல் வைத்து கொண்டிருக்கிற வீரர்கள் ஓடி வந்து அரசே மதம் பிடித்த யானை அரசாங்கத்தின் உள்ளே அரசுக்குள்ளே நுழைந்து விட்டது என்றார் தருமராஜாதிபதி அபாயமானதா இது தெரியாத நான் போட்டி போட்டி தம்பி மாறு தொண்ணூத்தி ஒன்பது பேரை பார்த்தா இந்த யானையாவது அடக்கிறதாவது பயங்கரமான தோற்றமா அதிவேகமா வருகிறது அரண்மனைக்கு நான் முன்னே ஓடுறேன் எல்லாம் பின்னாலே ஓடிவாங்க பாண்டவர் யாரும் அசில துணை சேனாதிபதி அடக்கினார் பார்த்து என்று கர்ஜனை செய்து துள்ளி குதித்து யானை மேல் அமர்ந்து மத்தின் குத்து குத்தன யானை விழுந்து உயிரவிட்டது பலசாலி ஆவான் பிடிச்சி போட்டான உறவு சம்பந்தப்பட்ட பார்க்கிறார்கள் பகவான் கிருஷ்ணன் வர்றார் குழந்தைங்களை பார்க்க வருகிற போது தென்பண்டங்களோட வருவாங்க ஒரு பலாபழத்தை கொண்டு வந்து நூத்தி ஐந்து விளையாடுகிற இடத்துல அந்த பலாபழத்தை ஒரு வேலைகாரம் உங்கள் தாய்மாமன் சாப்பிடுங்க சொல்லையடுக்க சொன்னார் சொல்லையெடுத்து சொல்லருக்கு நினைக்கிறீங்க ஆண்டவன் மகாபாரதி யுத்தத்தை நடத்துறதுக்கு இந்த குழந்தைங்க மனசுல பகை என்ற விதையை பலாப்பழம் அவருடைய திருவிளையாடல தொடங்கிறார் தம்பி நூத்தி சுழங்கி இருக்குது நூத்தி பேர் நாம் ஆளு கொன்னு கணக்கு சரியாகுது தர்மராஜன் சொன்ன கணக்கு தப்பாயிட்டது பின்னால பகை வந்தால் நாட்டை கூட நூத்தி அஞ்சா தான் சொல்லுவான் துரியோதனை தாத்தா என்ன சொன்னார் பாதி பாதி அதனால ஐம்பத்திரெண்டரை அவங்ககிட்ட கொடுங்க எப்படின்னா தின்னும் போறான் ஐம்பத்தி ரெண்டு என் பாகம் பத்திரபடி ஆவன் பழமா இல்ல சண்டை வந்தா பிரி வந்தா தாத்தா சொன்னார் அதை பற்றியே நினைக்கிறது துரியோதனா நமக்கு சண்டை வருமா தர்மர் கேட்கிறார் துரியோதன சொல்றான் வராதண்ணா கடைசி வரையிலே ஒற்றுமையா இருக்கலாம் அதானே இந்த ஒரு சொல்லையா போட்டார் உள்ள போய் சேர்ந்தது அடப்பாவி நாசமா போனா பேர் கூட்டமா இருந்து பாகம் கிடைக்கலா சகாதேவா என்று கொடுத்து தர்மராஜா துரியோதனா துச்சாதனா துர்தர்ஷனா துன்முகா சலந்தா விகா அணிவிதா குடுத்துக்கிட்டே போனார் பாருங்க ஒரு நாலு பேருடைய தள்ளின உடனே வீமஜனை பின்னாடி வசூல் பண்றதுக்கு போய் துரியோதன எதிர நின்ன வாயில போடாது தின்னாது அறிவுறுதா எங்க மாமா தானே அனுப்புனார் உங்க மாமா ஜெகனி அனுப்பினார் மரியாதையா அந்த பலாசாலையை குழந்தை பிராயத்திலே மிருகங்கள் மேல மணல் மேல கல் மேல மரங்கள் மேல மோதி மோதி இரும்பு திரேகமாக மாற்றப்பட்ட காப்பு காய்த்த கரங்களை உடைய முரட்டு பலமுடைய உடம்பு வீமன் உடம்பு அந்த கரத்தினால மடக்கி பிடித்து ஓங்கி ஒரு குத்து விட்டான் முதுக்குல கும்பன் அடிப்பாங்க இந்தியோதனம் கிட்ட துச்சாதனம் சாப்பிடுவான் அடுத்த குத்து அவனுக்கு தானே அண்ணா அண்ணா குத்து வாண்டா என் உடம்பு தாங்காது என்று அத்தனை பேரும் போறார் பின்னால் இவர் வசூல் பண்ணிக்கினே வாயில போட்டுக்கினே போறார் அத்தனை பேரும் தருமர் திரும்பி பார்த்தா பேரும் பலத்தை பார்த்து அதிகமா பொறாமை அடைந்த இடம் இந்த இடம் சிங்கார ஒரு காட்டுல நூறு பேரும் நாவல் மரத்தில் ஏறி பழம் பற்றி பேர்ல இளையா போனார் அண்ணா நாவல் பழம் பற்றி போடுங்கோதனா யாரும் நாவல் பழம் போடாதீங்க நேற்று அவங்க மாமா கொடுத்தார்னு நம்ம யாருக்குமே கொடுக்காம ஒரே ஆள் நூற்றி ஒரு சொல்ல சாப்பிட்டான் இன்றைக்கு மட்டும் தருவதா என்று யாரும் தரவில்லை இவன் ஏக்கத்தோடு மேலே பார்த்திருங்கிறான் மரத்தில் அந்த நேரத்தில் ஆற்றங்கரையிலே போய் நீராடி விட்டு கம்பீரமான நடை நடந்து வருகிற வீமஜியனும் சகாதேவனை பார்த்தார் தம்பி ஏண்டா மரத்தங்களை நிற்கிறேன் அரண்மனைவா அண்ணா நாகல் பழமான அடையாண்டு அதெல்லாம் சாப்பிட்டா நாக்கெல்லாம் கருப்பாயிடும் அரண்மனைவா உனக்கு மாம்பழம் தரேன் வாழைப்பழம் தரேன் நிறைய கனிவர்க்கங்கள் தரேன் அதற்கு இல்லை என்ன மரத்தின் மேலே துரியோதனன் துச்சாதனன் அத்தனை பேர் இருக்கிறார்கள் பழம் பறித்து திண்ணுகிறார்கள் கேட்டா கொடுக்கவில்லை என்னது துரியோதன துச்சாதனம் மரத்து மேலே கறானா கேட்டா கொடுக்கலையா இதோ வரேண்ணா அவன் வரேன்னு சொன்னா இங்கே மரம் ஆடுறது அத்தனை பேர் நடுங்கிறான் துரியோதனஞ்சொன்னா தடி பயல் வராண்டா வருகிறோ ஒரு ஒரு கால வைக்கிற இடத்துல களி கெட்டியா களி கட்டியா உடம்புல உயர்த்து அது வேற வழி கழி வேற விடுறது கெட்டியா அப்படிங்கடா களி யாரும் அவனுக்கு பயன் தர மாட்டேன்னா வீமன் கேட்டார் அத்தனை பேரும் தர அவர்கள் மேலே ஏறி சிரமப்பட்டு சாப்பிடுகிறார் இந்த பழத்தை அத்தனை பழமே இப்ப கீழே வரவழைக்கிறேன் வேணுமானத நீர் சாப்பிடுனார் எப்படி இருக்கு மரத்து மேலே பழத்தையும் வரவழைக்கிறாங்க மரத்தை போய் ஜேனம் கட்டி அணைத்து ஒரு அசுக அசகனாரு நூறு பேரும் விழுந்தான் வேணுமான பழத்தை சாப்பிட்டு வாடா சகாதேவா என்று வீம ஜெயனம் பரட்டார் பீமஜேனம் பொழுது அந்த காட்சி எமனே போற மாதிரி பார்த்து நடுங்குகிறான் இதுதான் அந்த பாரதத்தில் வீமனுடைய பலத்தை பார்த்து ரெண்டாவது பொறாமைப்பட்ட இடம் இவன் எப்படியாவது அழிக்கினுமே இவன் தம்பிமார்களுக்கெல்லாம் விரோதியாக பகையாக யமனாக வருவான் போல இது அந்த நேரத்தில் தான் அவங்க துரியோதனுடைய தாய் மாமன் காந்தார தேசத்து தங்கம் குட்டி கழகம் பண்ணுறதுல சிங்கம் சார்ணாவை எடுத்தால் குனி கூண்ணாவை எடுத்தால் சனி மூனின் சேர்த்தா சகுனி கழகத்தின் மொத்த உருவம் சூழ்ச்சியின் மொத்த உருவம் அவன் வந்து சேர்ந்தான் அத்தினாபுரி மருமக்களே சௌக்கியமான அத்தினாபுரி வருவதற்கு முன்னதாக நாங்கள் அத்தனை பேரும் சௌக்கியமா இருந்த மாமா பாண்டவர் வந்து சேர்ந்தாங்க எங்கள் சௌக்கியங்களெல்லாம் அசௌக்கியமாயிட்டது மாமா என்னடா என்ன பண்றான் அவன் என்ன பண்ணல நடந்து போனாலே அவன் உடம்பிலே இருந்து எழுகின்ற காற்று பட்டு என் தம்பிமாரெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே வளரா மாமா பீமை வேகமான் நடந்து போனால் பக்கத்தில் துரியோதன தம்பி யாருனா இருந்தால் காற்றுப்பட்டே வளரானோம் இது அதிகமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வத்தலம் சுத்தலுமாக இருக்கும் பீமஜியனு ஐந்தில் ஒரு ஆளு கெளரவர்கள் நூற்றில் ஒரு ஆள் அப்படியா மருமகனே நீ வருந்தாதே அவன் சாப்பாடுறாம சாப்பாட்டு பிரியும் பீமை எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்திருக்கிறார் எல்லோரும் விருந்து வைக்க போகிறாருன்னு ஆட்சினு வா அத்தனை பேரும் சாப்பாடு போடுவோம் பீமஜியனை மூக்கை பிடிக்க சாப்பிட்டு தூங்குவான் வெள்ளிக் குடி எல்லாம் கொண்டு வந்து வச்சுடலாம் கரங்கள் உடம்பு சேர்ந்து கால்கள் உடம்பு சேர்ந்து கட்டி கட்டி தூக்கி கொண்டு போய் நள்ளிரவு நேரத்தில் ஆற்றி நீரிலே போட்டு விட்டால் அடித்துக் கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்ந்துடுவான் அங்க மீன்கள் கொத்தி சாப்பிட்டு இறந்துடுவான் தேடி பார்த்து வீமன் கிடைக்கவில்லை என்பார்கள் பழி உண்மையில வராது பகை ஒழியும் எப்படி ஆலோசனை இப்படி ஒரு ஆலோசனை சொல்வதற்கு ஆளில்லாமல் இருந்தேன் மாமா என் தெய்வமே நான் வணங்க ஆரம்பிச்சான் அவன் மாமான் அவன் ஆமான் அதோட போச்சு அவன் கதை இன்றைக்கும் சில பேர் சுயமாக சிந்திக்காமல் சொல் புத்தி கேட்டு அழிவார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொழுது காண்புதறிவு என்று தமிழ் பாட்டன் பறைசாற்றுகிறான் துரியோதனை போலவும் இருக்கக்கூடாது ஜகுனை போலவும் கெடுக்கக்கூடாது என்பதை இந்த இடத்திலே மகாபாரத நமக்கு விரிவிக்கிறது இந்த நேரத்திலே கர்ணனுடைய பலத்தை பார்த்த துரியோதனை இவன் நமக்கு பக்க பலமாக இருப்பான் என்று அண்ணா எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது தம்பிமார் இருக்கிறார்கள் ஒரு அண்ணா கூட இல்லை நீங்க எனக்கு உடன்பிறந்த அண்ணனாக இருங்கள் என்று கட்டி அணைத்தான் துரியோதனை கட்டி அணைத்துடனே கர்ணனுக்கு பெருமகிழ்ச்சி என்ன காரணம்னா கர்ணன் பரசுராமர்கிட்ட வித்தை கட்ட பலம் இருக்கிறது அழகிருக்கிறது அறிவாற்றல் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது கௌரவம் இல்லை பார்க்கிறவர்கள் யார் இந்த பிள்ளை பிரகாசமாக இருக்கிறானே இவனா அந்த தேரோட்டில் இழிவா காட்டி காட்டி அறிமுகப்படுத்துறாங்களா இந்த சொற்களை கேட்டு கேட்டு நொந்து போன கர்ணன் சக்கரவர்த்தி திருமகனே வந்து எனக்கு அண்ணனா என் பக்கத்திலேயே கூடவே இரு என்று அனைத்தவுடனே அந்த கௌரவன் தேவைப்பட்டது மனமகிழ்ந்தான் அவனுக்கு வீரன் தேவைப்பட்டது கூட்டணி அமைத்தார்கள் இந்த நான்கு பேருமே அது சேர்ந்து தான் அந்த விருந்திலே பிழை செய்கிறார்கள் பீமனை கட்டி கொண்டு போய் ஆற்றிலே வீசி எரிகிறார்கள் தண்ணியில விழுந்த உடனே இந்த நாசியெல்லாம் வாயெல்லாம் காதெல்லாம் தண்ணி புறப்பட்ட உடனே ஒரு ஒதுர் ஒதுர்னார் உடம்பெல்லாம் அந்த வள்ளிக்கொட்டிகள் அருந்துட்டது எழுந்து வந்து எப்படி நள்ளிரவிலே ஆற்றிலே விழுந்தோம் நமக்கு பகை இல்லை நாமே புரண்டு வந்து விழுந்தோம் என்று கள்ளம் கபடமில்லாத உத்தமன் பீமன் எண்ணி திரும்பி வந்து படுத்துட்டார் இந்த காட்சியை துரியோதனம் பார்த்தீங்கன்னா என்னடா வந்து மறுபடியும் பட்டுமஜனை சமத்துவத்துக்கு போய் சேர்ந்துருப்பான்ட எந்த நேரமும் அவன் சிந்தனை பேசாமல் படு இல்லைமாமா அவன் வந்ததை நானே பார்த்தேன் சரி சரி அது பற்றி காலையில் பேசலாம் பேசாம படு இரண்டாவதாக வீமனை அழிப்பதற்கு ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் அவன் உறங்குகிற அறையிலே அதிக விஷமுடைய ஜந்துக்கள் பாம்புகளை விலை கொடுத்து வாங்கி அவன் அறையிலே விடுகிற பொழுது பாம்பி தனக்கு ஆபத்து வருகிறது என்றுதான் மாற்றாறை கொத்துகிறது பாம்பு கடிப்பையினாலே உயிர் போகாது பிழைப்பார்கள் விஷ பற்கள் வலதுபுறம் இரண்டு இடதுபுறம் இரண்டு அந்த நான்கு பற்களாலே படத்தை விரித்து சாய்த்து கோபத்தோடு கொத்துமானால் உயிர் போகும் இப்போ வீமேனா அப்படி கொத்தலை சும்மா கடிக்கிறது விட்ட பாம்புங்கள்லாம் இவர் மூட்டை பூச்சை நசுகிற மாதிரி பட்டு பட்டுனு அடிக்கிறாரு அத்தனையும் உடம்பு போனது தலை போனது வால் போனதா நசுங்கிட்டது பொழுது வெடிந்து எழுந்து அவர் போயிட்டார் அரண்மனை அவ்வளோ பாம்பு விட்டமே உயிரோடு போகிறானே பாம்புகள் என்ன ஆனது என்று போய் இந்த கௌரவம் எட்டி பார்க்கிறார்கள் ஒரு பாம்பு கூட உருபடியா இல்லை மாமா பாம்புகள் இவனை அழுக்கன்னு பார்த்தா இவன் பாம்பெல்லாம் அழிச்சிட்டு போறானே இவன் எமனுக்கு எமனார் பாம்புல இதுதான் மாமா அப்பா அடுத்து ஆலோசனை செய்யலாம் வீரத்திலே விளையாட்டில் அதிக ஆர்வ உடையவன் உனக்கும் அவனுக்கும் நான் ஓட்டப்பந்திய நடுவராக இருந்து வைப்பதாக சொல் ரெண்டு பேரும் ஓடுங்க ஆற்றுல போய் முதல்ல குதிப்பான் பந்தயத்தில் ஜெயிக்கணுன்ற காரணத்தினால அவனுக்கே தெரியாமல் முதல் நாள் இரவிலே பெரிய பலகையிலே பெரிய பெரிய ஊசிகளை சொருகி வைத்து அந்த பலகை ஊசி மேல் பக்கம் இருப்பது போலே நாம் சேற்றுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே புதைத்து வைத்து விட்டால் விழுகிற பீமஜியனை ஊசிக்குள்ளே உடம்பு தைத்து மாட்டிக்கொள்வான் தண்ணீரிலேயே உடம்பு அழுகி அவன் இறந்து விடுவான் தேடி பார்த்து வீமன் கிடைக்கவில்லை என்று வருந்துவார்கள் உனக்கு பகை களையும் என்ன எப்படி யோசனை யோசனை கழிப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது அவன்தான் இறந்த பாடில்லை முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியிலே பகவான் கிருஷ்ணர் பார்த்தார் இந்த வீமனை வைத்துத்தான் உங்கள் நூறு பேரை அழிப்பதற்கு நான் திட்டம் போட்டுகிறேன் இவனை அழிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று பீமஜிய முன்னே ஓடி வந்து ஆற்றிலே குதிப்பதற்கு முன்னதாக எத்தனை வசிகள் ஊசிகள் இருக்கிறதோ அத்தனை ஊசிகளுக்கும் அத்தனை வண்டிகளாக இறைவன் வடிவத்தை எடுத்து ஆற்று நீரிலே ஓடுகின்ற நீரிலே அரடி உயரத்தில் மேல ரீங்காரம்பாடினு அந்த வண்டிகள் ரீங்காரம்பாடுகிற காட்சியை பார்த்துட்டு உதிக்கவில்லை வீமஜன் நின்னுட்டான் அண்ணா துரியோதனான் நில் தொலைவா நிக்கிறான் ஸ்லோ மோஷன்ல வரான் அவனுக்கு ஆபத்து தெரியும்ல இப்போ என்னாச்சு இந்த பலகையை செயற்கை சரியா புதை தூக்கியிலேயே வேலைகாரேன் பலகை மேலே வந்துட்டுருதோ என்ன காரணம் பீமனுக்கிறான் விஷயம் தெரிஞ்ச பீட்மா கொண்டு போட்டுருவாரு பீமா பார்க்கணும் யார் முன்னே குதிக்கிறான அவந்தாயம் மாப்பிள்ள அவந்தாயம் மருமக பலே பார்க்கணும் பார்க்கணும் உசிப்பு விடுறான் பீமனு பந்தயத்தில் தோல்வியாக கூடாது வண்டிகள் குதிக்க கூடாது ஏதோ காரணம் வண்டிகள் இங்கே முய்த்துக்கொண்டு ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கிறது அவன் காற்றி சொந்தக்காரன் வாயு பகவானுடைய பிள்ளை இல்லையா மூச்சையை அடக்கி துள்ளி குதித்தார் ஒத்துழைப்பு செய்தார் வண்டிகளை தாண்டி போய் குதித்தார் ஆற்றுக்குள்ள போய் சிந்திக்கிறார் என்னமோ தெரிந்ததே வண்டிகள் கீழே பார்க்கலாம் உள்ளுக்குள்ள ஆழமா போய் பார்த்தா பெரிய பலகைக்குள்ளே சொருகி வைத்திருக்கிறார்கள் கொண்டு வந்து பலகை மேல போட்டான் துரியோதன பக் ஜகுனி பார்க்கிறோம் விளையாடி குதிக்க போற செய்தி தெரிந்து இருந்தாலும் பாட்டனார் பீட்மாச்சாரியிடத்திலே தெரிவித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் இல்லை துரியோதனம் நீ பதட்டம் அடைய வேண்டாம் யாரோ பிழை செய்திருக்கலாம் ஏற்கனவே இருந்திருக்கலாம் இந்த சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆகாது தவறு செய்தவர்கள் யாராயிருந்தாலும் தண்டனை அனுபவிப்பார்கள் என்று சாதாரணமாக சொல்லிட்டு வீம ஜெனம் போயிட்டான் அடுத்த முயற்சியாக சாப்பாட்டிலே விஷத்தை கலந்து இந்த அளவு சாப்பாட்டை உன்னால சாப்பிட முடியாதுன்னு போட்டி கழிக்கிற மாதிரி வீமனை அழைத்து சாப்பிட வைக்கிறாங்க அத்தனையும் சாப்பிட்டு வெற்றி உடம்பெல்லாம் விஷம் கம்பிவிட்டது இரும்பு கம்பியால கட்டி நாலு பேரும் கொண்டு போய் சமுத்திரத்திலே இரவு நேரத்திலே வீமனை வீசி எரிகிறார்கள் எரிந்த உடம்பு போய் விழுகிற பொழுது எப்படி விழுந்ததா அந்த அலை எழுந்தது பாருங்கள் தேவளை நீரி அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதா ஒரு காலத்தில் மலைகளுக்கு சிறகு பறந்து பறந்து மக்கள் இருக்கிற இடத்திலே அது அந்த மலை அமர்ந்து அத்தனை பேர் அழுக்கிறது என்று முப்பத்து முக்கோடு தியாவருக்கன் தலைவனாக இருக்கிற தேவேந்திரன் வஜ்ராயத்தினாலே அந்த மலைகளுடைய சிறகுகளை வெற்றிக்குனே போனார் மைனாக மலைன்னு ஒரு மலை வஜ்ராயத்துக்கு பகிர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுந்தது அந்த மலை விழுந்த பொழுது எப்படி திவளைய நீர் எழுந்ததோ அப்படி எழுந்ததான் பீமன் உடம்பு விழுந்த பொழுது நீர் வழியாகவே நாக உலகம் போனார் அங்கே பாம்பங்கள்லாம் பீமனும் கொத்தரு பீமன் உடம்புல பாம்பங்க உடம்புல இருக்கிற விஷயத்தை விட அளவுடங்கு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக இருந்ததுனாலே பீமனுக்கு ஒன்றாகல கொத்தர பாம்பெல்லாம் மயக்கம் போட்டு மயக்கம் அது என்னன்னது மயக்கம் போட்டு எல்லா பாம்புங்களும் விழுந்ததுனால ஆச்சரியத்தோட போய் நாகராஜா வாசகிட்ட புகார் பண்றது பாம்பு கூட்டங்கள் ஐயா நாகேந்திரா யாரோ பூலோகவாசி கை கால்களெல்லாம் கட்டப்பட்டு இறந்த பிணம் போலே கண்ணை மூடிக்கொண்டு வந்தான் நம் கூட்டத்தை சேர்ந்த பாம்புங்க போய் கொத்த கொத்ததான் உயிர் பெறுகிறான் கஞ்சி முட்டுகிறான் கையாட்டுகிறான் காலாட்டுகிறான் ஆச்சரியத்தை தருகிறதுன்னு அதுங்க போய் சொல்றது அப்படியா அந்த அதிசய மனிதனை கொண்டு வாருங்க இரும்பு கம்பியால கட்டி நாங்கள ஆயிரம் ஆயிரம் பாம்பு என்னையும் விட்டு போச்சு வெளியே இப்போ வந்து பரிசுத்தார் கட்டவன் கட்டதையே செய்தாலும் நல்லவர்களுக்கு நல்லதே நடைபெறும் என்று வாசகி கேட்கிறார் நான் வாயு குமாரன் பாண்டு மகாராஜாவின் மகனாக குந்திய தேவி மனைவியிற்றிலே வாயு அம்சமாக என் பெயர் வீமஜேனன் அப்படியா இங்க எப்படி வந்தேன் இங்கே என்ன டவுன் பஸ்ஸாக விட்டுக்கிறாங்க மின்னி பஸ்ஸாக போகிறது நாகலோகத்துக்கு அவனுக்கே ஒன்றும் தெரியல ஐயா சாப்பாட்டு போட்டி வச்சாங்க எங்கள் மாமாலாம் துரியோதன அண்ணன்லாம் சாப்பிட்டேன் அவ்வளோதான் தெரியும் ஓஹோ என்ன நடைபெற்றதுன்னு நாகராஜா ஞானத்தினால் உணர்ந்துகிட்டார் உடனே வீமங்கட்ட சொல்லலை அப்பா நீ ஒரு அமிர்த குடம் சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்பு பழையபடியாக உடம்பெல்லாம் இப்போ பாம்புங்க குத்தி குத்தி காயமாக இருக்கிறது சாப்பிட்றியா சாப்பிட்றேன் ஒரு குடம் கொடுத்தாங்க சாதாரணமாக சாப்பிட்டான் இன்னொரு குடம் சாப்பிட்றியான்னாங்க மறுபடியும் மறுபடியும் பத்து அமிர்த குடம் சாப்பிட்டான் அப்போ நாகராஜா சொன்னார் பீமஜெயனா அமிர்த கலசம் பத்து சாப்பிட்டதுனாலே உனக்கு பதினாயிரம் யானை பலம் வந்திருக்கிறது துரியோதனை என்ன என்னத்தினால கொண்டு போய் போட்டான் இங்கே பீமஜெயனு பத்தாயிரம் யானை பலசாலியாக இப்போ மாறிட்டார் ஏன்னா பதினாயிரம் யானை பலம் உடைய மகாராஜா மகன் துரியோதனை அவனுக்கும் பதினாயிரம் யானை பலம் உண்டு சமமான பலம் வீமனை போன இல்லை அதுக்காக தான் அனுப்புகிறான் போலி நீ போய் பலம் பெற்று வந்து என்னை ஓழ்ச்சிக்கட்டு அங்கேயே ஒரு வார காலம் வீமனை தங்க வைத்து ஓய்வெடுக்க வைத்து அந்த பாமங்க கலை எல்லாம் பல பண்றது அந்த நேரத்தில் அத்தியநாயபுரியில் வீமனை காணவில்லைன்னு எல்லாரும் தேடுறாங்க சும்மா துரியோதனும் தேடுற மாதிரி நடிக்கிறான் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி மாமா பீமஜேனன் கிடைக்க மாட்டான் என்ற செய்தி நமக்கு தானே தெரியும் இவர்கள் தேடுகிறார்கள் நாட்களை வீணாக்குகிறார்கள் நாம கருமகாரியெல்லாம் முற்றுள்ளீமனு எட்டாம் நாள் ஆற்று பெருமளா இருந்தா பதினஞ்சு பதினாறு இவன் இளைய வந்தான் அட பைத்திகாரா எல்லாரும் ஆள் இல்லைன்னு பதற்றமாக இருக்கிறாங்க நீ பேசாம அமைதியார் குந்தி தேவி பீமனை காணவில்லை என்று ஆனவுடனே அதிலிருந்தே உணவு இல்லை உடை மாற்றவில்லை அழுத கண்ணீர் அழுதபடியே இருக்கிறான் தேடி வந்த வேலைக்காரர்கள் எங்கும் இல்லை எங்கும் இல்லை கிராமங்கள் இல்லை நகரங்கள் பாலைவனங்கள் சமுத்தர்கர ஓரங்களில் காடுகளில் தேடினோம் இல்லை என்று எவனாவது வருவீர்களானால் வருகிறவன் தலை இல்லை மிரட்டினார் நடுஞ்சிட்டான் அதனால திரும்பி வந்து இல்லைன்னு சொல்லாம திரும்பி திரும்பி தேநேரத்திலேயே தேடி பயம் காரணமாக குந்தி தேவி ரொம்ப சுவாக அரசு நாகலோகத்தில் ஒரு வாரம் உடனே தாயினுடைய நினைவு வந்தது நாகராஜா சொன்னார் ஐயா நாகராஜா எங்க தாயா நான் இல்லைன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க நான் உடனே ஓய்யாக வேணுன்னு அனுப்புங்கள் அப்பதான் துரியோதனம் செய்த எல்லா சூழ்ச்சிகளையும் அவர் சொல்லி அப்பா இனிமேல் கூட உனக்கு துன்பம் செய்வான் சூரியனைக் பணி போலே உனக்கு ஆண்டவன் கண்ணவரால் இருந்து உன் குடும்பத்தை காப்பாற்றுவான் யமராஜாவை யமதருமனை சிவபெருமான் மார்க்கண்டே விஷயமாக எட்டி உதைக்கிற பொழுது நாக உலகத்திலே வந்து விழுந்த சத்துருகாதன் என்ற கதாயுதம் யாரால் அசைக்க முடியாமல் இருந்தது உன்னால் முடிந்தால் எடுத்துக்கொண்டு போய் என்று நாகராஜா சொல்ல அந்த கதாயுதத்தையும் தூக்கி தோல்விக்கொண்டு வீமன் புறப்படுகிறார் அங்கிருக்கிற இளவரசு உழுவி என்ற பெண்ணி திருக்கல்யாணம் செய்யும்படி வேண்டுகிறார்கள் நீங்க அண்ணாவுக்கே கல்யாணம் எனக்கு திருக்கல்யாணம் இதற்குள் வேண்டாம் பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறார் நான் திருக்கல்யாணம் செய்து பொருத்தம் என் தம்பி என்னை விட அழகான திருக்கல்யாணம் என்று விடைபெறுகிறார் நாகங்கள் தூக்கி வந்து கங்கை கரையிலே விட்டது பீமாஜேனே கம்பீரமா அரச வருகிற பொழுது பார்க்கிற அத்தனை பேரும் வணக்கம் சொல்கிறார்கள் இளவரசே பீமா எங்கு சந்தீர்கள் தேடாத இடமில்லை அரண்மனையே ஒரே பதட்ட நிலையிலே தேடுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் அப்போ துரியோதன அந்த காட்சி பார்க்கிறான் மாம்கிட்ட சொல்றான் மாமா வீமஜேனே கதாயுதம் வைத்துக் கொண்டு வருகிறானே பா வருகிற போது அத்தனை பேரும் போய் வரவேற்கிறாங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நீயும் போய் பேசுறான் நடிடான் ஓடி வந்து என் வலது கரமே ஒரு வார காலமா எங்கேடா போனே தேடி தேடி நான் வருந்தினேனே உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறான் அஞ்சுன்னா துரியோதனானாக உலகம் போனேன் அமிர்தம் சாப்பிட்டேன் பத்தாயிரம் யானை பலம் கிடைத்திருக்கிறது யமன் கையில இருந்த கதை கிடைத்திருக்கிறது என்னது பத்தாயிரம் யானை பலமா இது யமன் கையில இருந்த கதையா ஐயோ தெரிந்திருந்தால் சமுத்திரத்தில் வீச எரிந்திருக்க மாட்டேன் வேற எங்கேயாவது போட்டு பண்ணான் நடுஞ்சிட்ட பெரியவர்களை வணங்கி விடைபெற்றி வீமன் தாயாருக்கு வந்து ஆறுதலும் தேர்தலும் சொன்னார் இவர் யார் காட்டால் நாக உலகம் போனேன் அமிர்தம் சாப்பிட்டேன் நாக உலகம் போனேன் அமிர்தம் சாப்பிட்டேன்னா நாக உலகத்துக்கு யாரு போக்குவரத்து விட்டாங்க பில் சந்தேகம் என்னமோ நடைபெற்றிருக்கிறது அவர் சிபிஐ அதிகாரிகளை பார்த்து மூன்று நாட்களிலே இவன் எப்படி நாக போனான் என்ற செய்தியை சொல்லுங்கன்னார் அவங்க சரியா சொல்லிட்டாங்க துரியோதனன் துச்சாதன கர்ணன் ஜகுனி நான்கு பேருமா சேர்ந்து விஷ உணவு போட்டு இரும்பு கம்பியால கட்டி சமுத்திரத்திலே வீசி இருந்திருக்கிறார்கள் நீர்வழியாகவே நாக உலகம் சென்றிருக்கிறான் உடன்பிறந்த சகோதரனை ஏன் இப்படி செய்யணும் இந்த இளமையான வயதில் துரியோதனே காரணம் போதுமான கல்வி அறிவு இல்லாமையினால் ஆகினாலே இந்த பிள்ளைங்களுக்கு கல்வி போதிக்க வேண்டும் என்று பீஷ்மரே சொல்லித்தந்தும் பிறகு கிருபாச்சாரியாரை ஏற்பாடு செய்தார் நூத்தி ஐந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆசான் போதாது என்று துருணாச்சாரியாரை நியமனம் செய்யணும்னு அவருடைய திறமைகளை எல்லாம் கேள்வி பற்றி மனதிலே எண்ணியிருக்கிறார் இவர் என்ன இருக்கிற துரோணர் இவரை பார்ப்பதற்கு துரோணர் வருகிற காற்றடைத்த பந்தை ஒன்று வைத்துக் விளையாடி மகிழ்கிறார்கள் துரியோதனம் போட்டான் பிடிச்சிட்டார் போட்டான் துரியோதனம் பிடிக்க தவறிட்டான் ஒரு ஆழமான பால் கணத்தில் அந்த பந்து விழுந்துட்டது துரியோதனம் சொன்ன போட்ட நீயேடு பீமன் சொன்னா நான் சரியாதான் போட்டேன் நீ பிடிக்க தவறிட்ட அடனால விழுந்தது நீ எடுறானா ரெண்டு பேரும் சண்டை தருமர் தடுத்தாரப்பா விழுந்துட்டதே எப்படி எடுப்பது என்பதை நூத்தி ஐந்து சிந்திப்போம் சண்டை வேண்டாம்னார் அந்த நேரத்துல தான் எலும்புந்தோலுமா பிராமண பெரியவர் அந்த துணாச்சாரி அந்த வழியா வந்துங்கிறார் தம்பி குழந்தைகளே என்னப்பா பிரச்சனை ஐயா காற்றடைத்த பந்து ஒன்று கிணத்துல விழுந்துட்டது யார் எடுக்கிறதுன்னு போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல நான் எடுக்கட்டுமா நீங்களா ஆச்சரியமா பார்க்கிறார்கள் அரச குமார்கள் குச்சிகளை கொண்டு வர சொன்னால் குச்சிகளை கொண்டு வந்த உடனே ஒரு ஒரு குச்சி எடுத்து அந்த துணாச்சாரி என்னமோ மந்திரம் சொல்லி அந்த பந்தை பார்த்து போட்டார் பந்தின் மேலே ஒரு குச்சி போய் ஒட்டி அடுத்த குச்சி போடுறார் அந்த குச்சி முனையில போய் ஒட்டி கொள்ளுகிறது ஒன்றாக ஒட்டி கொண்டு கரை மேலே இவர் கை வருகிறது அப்படியே அந்த குச்சிகளை பிடித்து எடுத்துட்டாராம் பந்து வந்துட்டது ஆச்சரியம் அரச குமாரர்கள். அந்த பந்த பிடுங்கி மறுபடியும் கணத்தில் போட்டார் துரியோதனம் பார்த்தான் அர்ஜுனா என்ன காரியம் பண்ணிட்டே பிராமண பெரியவர் போட்டு நீதான் நான் தான் அதுக்காக போட்டேன் சொல்லி அதே மந்திரத்தை சொல்லி அந்த குச்சுகளை போட்டு திரும்பி அர்ஜுன பெருமாள் எடுத்துட்டான் இதை பார்த்து ஒரே ஆச்சரியம் துணாச்சாரி அப்பா உன் பேர் என்னடா என் பேர் அர்ஜுன மந்திரம் ஏற்கனவேரியுமா தெரிய எ கத்து சொல்ல பார்த்த உங்கள் வாய் உதட்டை பார்த்தேன் என்ன எழுத்து என்ன சொல் பிறக்கிறது என்று ஊர்ந்து கவனித்தேன் இதுவாகத்தான் இருக்கும் என்று யூகித்தேன் அதன் பிரகார நான் பரிசோதித்து பார்த்தால் பிழையாக இருந்தால் உங்ககிட்ட தெரிந்து கொள்ளலாமே என்று பரிசோதித்து பார்த்தேன் எடுத்ததை பார்த்தா நான் சரியாக மந்திரம் சொல்லிருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டது கேட்டுடனே துணாச்சாரி பெருமகிழ்ச்சி அவன் தலைமேலே இரண்டு கரங்களையும் வைத்து அர்ஜுனா அறுபத்தி நான்கு கலைகளும் உன்னை வந்து சரணாகதி அடையும் என்று ஆசீர்வாதம் செய்தார் மாணவன் குருன்னா நட்பு இப்படி இருக்கணும் ஒரு மாணவன் வாழ்நாள் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஆசான்கிட்ட போய் ஏதாவது வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னா எப்போவோ படித்தான் அவர்கிட்ட ஒரு சிபார்சு தனியார் கம்பெனிக்கு சிபார்சு பண்ணினார் வேலை கிடைச்சிது எடுத்த உடனே சம்பளம் பதினைந்தாயிரம் நாளாக நாளாக கார் பங்களா வசதியாகிட்டு வசதிகள் வர வர தீய பழக்கங்கள் வந்து அவன் குடிக்க சொந்த காரில் கார் ஓட்டிக்கின்னு போகிறான் போகிற பொழுது நிதானம் தவறி காரை ஒரு ஓரமானு எடுத்துகிட்டு ஒரு போஷ் கம்பத்தை பிடிச்சிக்கின்னு என்னமோ பேசுங்கிறான் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்த கல்வி ஆசான் ஆசிரியர் சைக்கிள் அந்த வழியா ஓரமா வரார் நம்ம கிட்ட படிச்ச பையன் மாறுகிறானேன்னு இறங்கி வந்து தம்பி என்ன பண்ணிங்கிற சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா நீங்க தான் சார் காரணம் அவன் வசதியா இருக்கிறதுக்கு ஆசானு நன்றி சொல்றான் அங்க யாருன்னா பார்க்கறோம் என்ன நினைப்பான் ஓ இந்த தான் குடிப்பழன் கத்து கொடுத்தான் இது இந்த நிலைமை நீங்கள் தான் கார் இப்படியா நன்றி செல்வது ஆனால் அந்த துரோணர் அர்ஜுனன் நட்பு இருக்கிறதே மிக மிக உயர்ந்த நட்பு நல்ல முறையிலே ஒரு மாணவன் படித்து விட்டால் அந்த ஆசான் எந்த காலத்திலே எண்ணி அந்த மாணவன் நல்ல முறையிலே வாழ வேண்டும் செல்வ செழிப்பாக இருக்கணும்னு எப்போ எண்ணினாலும் அந்த மாணவனுக்கு நன்மை கிடைக்குமா செல்வம் செழிப்பாக வாழ்வானாம் குருக்கு அவ்வளவு பவர் அதனால்தான் தெய்வம் என்ற திருவர்களை அடைவதற்கு குரு என்ற ஒரு குரு அவசியமாக நம்முடைய முன்னோர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இந்த துருணாச்சாரியாரை பற்றி அர்ஜுன பெருமாள் ஓடி போய் தன்னுடைய பாட்டனார் பீஷ்மாச்சாரிய தெரிவிக்கிறார் தாத்தா தாத்தா காற்றடைத்த பந்து வைத்து விளையாடி கொண்டிருந்தோம் ஆழமான கிணற்றில் விழுந்தது ஒரு பிராமண பெரியவர் மந்திரத்தினாலே எடுத்து கொடுத்தார் தாத்தா அவர் உங்களை பார்ப்பதற்காக தான் வந்து என்று வந்து சொன்னார் அப்படியா யாரப்பா பேர் தெரியவில்லை வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிறார் அர்ஜுனர் எதிரிலே வருகிறார் துரோணர் பீஷ்மரும் துரோணரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஐயா வணக்கம் வர வேண்டும் வர வேண்டும் தாங்கள் என் பெயர் துரோணம் ஆஹா மகிழ்ச்சி வாங்கோ வாங்கோன்னு ஆட்சினு போய் அரசாங்கத்தில் தங்கத்தால் செய்த ஆசனத்தில் துரோணர் அமர வைத்து ஐயா என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ஏற்கனவே கிருபர் என்று உங்கள் மைத்துனர் இருக்கிறார் உங்களையும் ஆசானாக நியமிக்க வேண்டும் என்று பலகாலமான மனதில் எண்ணி இருந்தேன் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தார் போலே நீங்களே வந்தீர்கள் அடியேனுக்கு சொல்ல முடியாத பெருமகிழ்ச்சி அதை எப்படி செல்வது என்று அவர் பாராட்டி பாராட்டி பேசினுகிறார் இதெல்லாம் கேட்ட துரோணர் இந்த ராஜாக்களே இப்படித்தான் போல் இருக்கிறது முதலில் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து பேசுவார்கள் பிறகு செய்த நன்றியையும் மறந்துவிட்டு காலாலே எட்டி உதைப்பார்கள் என்று அவர் மனசில் இருந்த வேதனையை இந்த வார்த்தைகள் மூலமாக தெரிவித்தார் இதை காட்ட பீட்மர் பார்த்தார் ஐயா எல்லா ராஜாக்களும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது ஏதோ உங்கள் மனசை பாதித்த சம்பவம் ஒன்று இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் எதுவா பரவாயில்லை நண்பன் என்ற கருத்திலே நினத்திலே நீங்கள் தெரிவிக்கலாம் அப்போ துணாச்சாரி தன் மனதில் இருந்த வேதனையை பீஷ்மருகி சொல்றார் இளமையான வயதிலே அங்கிவேசன் என்ற ஆசான்கிட்ட படிக்கிற காலத்தில் பாஞ்சால நாட்டை ஆட்சி செய்த சோமகேசன் என்ற அரசனுடைய பிள்ளை பாஞ்சாலன் என்ற ராஜகுமாரன் என்னோடு படித்தான் நாங்கள் இரண்டு பேரும் உயிருக்குயிரா பழகினோம் ஒன்றாகவே உணவருந்துவோம் ஒன்றாகவே நாங்கள் தங்கியிருப்போம் ஒன்றாகவே சுற்றித் திரிவோம் பின்னும் பிரியமாக இரவு பகலும் நாங்கள் பிரியாமலை ஒன்றாயிருந்தோம் அந்த அரசகுமாரினையை சரியாகவே கல்வி வராதி ஆசான் சொல்லுகிற பொழுது சந்தேகம் வந்தால் திருப்பி கேட்க பயந்து என்னை கேட்பா நான் சொல்லித் தருவேன் என்னாலே நல்ல முறையிலே பயின்றான் குருதட்சிணையில் கொடுத்து குருகுலத்தை விட்டு நாங்கள் அந்த பர்ணகசாலை விட்டு பெறுகிற காலத்திலே என்னை கட்டி தழுவி துரோணா கல்வி இல்லாதவன் கண்ணில்லாதவனுக்கு சமம் உன்னாலே எனக்கு கல்வி நல்ல முறையிலே வந்தது இந்த நன்றியை நான் என்றும் மறைவேன் என்னுடைய நாட்டிலே என் தகப்பனாருக்கு பிறகு நான் ஆட்சி செய்கிற காலத்திலே பாஜு ராஜ்யத்தையே எழுதி வைக்கிறேன் என்று மனம் மகிழ்ந்து அவனாகவே சொன்னான் அப்பா நான் எந்த காலத்திலேயுமே செல்வத்தை கண்டு நான் ஆசைப்பட மாட்டேன் ஏழை பிராமணன் துரோடன் என்று ஒருவன் நமக்கு நண்பனாக இருந்தான் என்பதை மனதை வைத்துக் போதுமானது என்று சொல்லி நானும் பிரிந்தேன் அவனும் பிரிந்தான் அதன் கிருபாச்சாரியாருடைய சகோதரி கிருபி என்ற பெண்ணை திருக்கல்யாணம் செய்து நாங்கள் வாழ்கிற காலத்திலே குழந்தை இல்லாமல் வருந்தி அதன் பிறகு சிவக்கிருபையினால் ஒரு குழந்தை பிறந்தான் அஸ்வத்தாமா என்று பேர் வைத்து வளர்த்தோம் தாய்ப்பாலும் கிடைகளே மாவு பாலும் கிடைகளே பசியின்பாலும் எனக்கு கிடையாது பசி இல்லை அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்று நாங்கள் இரண்டு பேரும் வருந்துகிற பொழுது என்னுடைய துணைவியார் சொன்னார்கள் பாஞ்சால நாட்டை ஆட்சி செய்கிற பாஞ்சாலம் ஒரு காலத்தையே உங்களோடு படித்தவன் அல்லவா பாஜராஜ்யத்தையே தருகிறேன் என்று சொன்னவன் அல்லவா அப்படி சொன்ன அந்த அரசன் ஒரு பசுவும் கன்றுமா கொடுக்க மாட்டான் போய் கேட்டு வாருங்கள் பிள்ளையை காப்பாற்றலாம் என்று சொல்ல நான் அரசனிடத்திலே சென்றேன் பாதுகாப்பான் விலாசம் காட்டான் விலாசம் சொன்ன பிறகு வழி கிடைத்தது அந்த அரசனை பார்த்தேன் ஏற்கனவே பார்க்காதவனை போலே நடந்து கொண்டான் பாஞ்சால அரசன் யார் நீ என்று காற்றான் பாஞ்சாலா என்னை பார்த்தாய் யார் என்று கேட்கிறாய் என்னை பார்த்தால் உனக்கு தெரியவில்லை நான் துரோணன் உன்னுடைய இனிய நண்பன் அங்கீசன் ஆசனத்தில் ஒன்றாக படித்தோமே பிரிகிற பொழுது கூட ராஜ்யத்தை எழுதி வைப்பதாக சொல்லி பிரிந்தாயே அந்த நண்பன் என்று நினைவுக்காக அந்த கருத்தை நான் சொன்னேன் ஆனால் பாஞ்சாலன் தவறாக புரிந்து கொண்டு ஓ அந்த பாஜிராஜ்யத்தை கேட்டு வாங்கி போகவே இவன் வந்திருக்கிறான் என்று எண்ணிருக்க வேண்டும் போல் தெரிகிறது அந்த காரணத்தினாலே அவன் உன்னை நான் பார்த்ததே இல்லை நீ பொய் பேசுகிறாய் போ வெளியே என்று என்னை அவமானப்படுத்தி விட்டான் அப்பா நான் பாஜிராஜ்யத்தை கேட்க வரவில்லை சிவக்கிருபையினாலே ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் காப்பாற்ற வசதியில்லை ஒரு பசுவும் கன்றும் கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று நான் கெஞ்சினேன் ஏற்கனவே கேட்டிருந்தால் கொடுத்திருப்பேன் நண்பன் என்று பொய்பேசி ஒன்றாக படித்ததாக பொய்ப்பேசி காட்டதினாலே உனக்கு பசுவும் கிடையாது கன்றும் கிடையாது கோபம் வந்த நான் அந்த அரசனை பார்த்து ஒரு சபதத்தை செய்தேன் அடியே பாஞ்சாலா இந்த சபையை விட்டு வெளியே போய் என்ற உடனே ஒரு மூளையிலே போய் அடங்கி ஒடுங்கி விடுவேன் என்று நினைக்காதே உன்னை போலே ராஜாவிட்டு பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி தந்தி அவர்கள் மூலமாகவே உன்னை தேருக்காலையே கட்டி இழுத்து வரை செய்து அவமானப்படுத்தி நீ சொன்ன இதே ராஜ்யத்தை வாங்கவில்லை என் பேர் துரோனல்ல நான் அணிந்திருப்பது பூமும் நான் பிராமணனும் அல்ல என்று கோபித்து கண்கள் சிவந்தவனாக வேகமாக வந்து விட்டேன் என்னுடைய வாழ்ந்த இடத்திலே வருகிற என் மனைவி என்னை பார்த்து ஏன் வருந்தி வருகிறீர்கள் பாஞ்சால் அரசன் ஏதாவது தரம் குறைவாக பேசிவிட்டானா அவன் பேசினது கூட பரவாயில்லை கிருவி ஆனால் என்னை தெரியாது என்று அவமானப்படுத்திவிட்டான் கேவலப்படுத்திவிட்டான் வெளியே போயென்றெல்லாம் என்னை அலட்சியப்படுத்திவிட்டான் அதற்காக நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள் இந்த அரசன் இல்லையானால் நமக்கு உதவி செய்வதற்கு பசுவும் கொன்றும் கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்று எண்ணிவிட்டீர்களா அத்தீனாபுரியிலே அரச சபையிலே பீஷ்மர் பேர பிள்ளைகள் நூத்தி ஐந்து பேருக்கு என் அண்ணா கிருபாச்சாரி பாடஞ்சொல்லி தருகிறார் அங்கே போனால் ஒரு பசு என்ன ஒரு ஆயிரம் பசுவை ஓட்டி அனுப்புவதற்கு நமக்கு அரசர்கள் உதவி இருக்கிறது சென்று வாருங்கள் என்று என் மனைவி சொன்னால் அது பெரும் ஆறுதலாக எனக்கு இருந்தது அதனாலே உங்களை பார்ப்பதற்காக நான் வந்தேன் என்று இந்த வரலாற்றினை துணாச்சாரி சொல்லி முடித்தார் சொன்னார் பாஞ்சாலன் செய்தது குற்றம் அதை மறந்துவிடுங்கள் இங்கே என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கு ராஜ மரியாதை நான் செய்து தருகிறேன் அரசர்களுக்கு எத்தனை மரியாதை உண்டோ அத்தனையும் செய்து தருகிறேன் நீங்கள் ஒரு அரசன் போலே எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்கள் நண்பனாக நீங்கள் வாழலாம் படிக்கிற நூத்தி ஐந்து பிள்ளைகளிலே எவன் ஒருவன் முதல் மாணவனாக வருகிறானோ அவனுடைய திறமையை கொண்டே நீங்கள் உங்கள் சபதத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அதன் பிறகு தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டது கிருபாங்கினியையும் அஸ்வத்தாமாயையும் அழைத்து வந்தார் துரோணர் நூத்தி ஐந்து பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்ல தொடங்கிறார் நூத்தி ஐந்து பேருமே படுக்கிறார்கள் அதிலே முதல் மாணவனாக அர்ஜுனன் தேர்வு செய்யப்படுகிறார் மிகவி குமாரர்கள் பொறாமையில் மிகுத்தனர்கள் இரவிதிரி மின்மினிகள் போகவனைப் போல் வில்லுக்கு ராமன் என்றிருந்த பேரி வில்லுக்கு விஜயன் என்று மாறினது அர்ஜுனங்காலத்துக்கு பிறகுதான் அதுக்கு முன்னில பிரபலம் ராமர் தான் அந்த ராமரை போலே படுகிறானா அந்த பிள்ளை ஒரு காகம் போலே ஒரு கள்ளி காகத்தை கட்டி மரத்தில் வச்சுட்டு சரியா குறிப்பார்த்து அடிங்கோன்னார் ஒரு ஒரு பிள்ளையா போய் வில்லையடுத்து அந்த அம்ப பூட்டி எல்லாம் குறி பார்க்கிறாங்க இந்த ஆசான் துறவ நிறைய பிள்ளைங்களை கேட்கிறார் தம்பி மரன் தெரியு தெரியுது காரன் தெரியுதா தெரியுது நீ அடியொரு பிள்ளை போய் அதே மாதிரி அப்படியே பதில் சொல்றாங்க பிரியோதனும் அப்படியே பேசுறான் அர்ஜுனன் போய் வில்ல எடுத்து அம்பூட்டி குறிப்பாக்குறாரு அர்ஜுனா மரம் தெரியவில்லை இலை தெரியுதா தெரியவில்லை கிளை தெரியுதா தெரியவில்லை காகன் தெரியுதா தெரியவில்லை உன் கண்ணுக்கு என்ன தாண்டா தெரியுதுன்னார் இந்த நேரத்தில் துரியோதனுக்கு ஒரே மகிழ்ச்சி தம்பிகளே எதை காட்டாலும் அர்ஜுனன் தெரியல தெரியலன்றான் ரெண்டு கண்ணுமே போயிட்டாது ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுறான் அர்ஜுனன் சொன்னார் கள்ளி காகத்தின் கழுத்தி மட்டுமே தெரிகிறது போடுறா பானத்தோ அடித்தது அறுத்தது காகம் விழுந்தது குறி பார்க்கிற பொழுது பார்வை வேறு இடங்களுக்கு பாயாமல் அலையாமல் இருந்தாதான் குறி தப்பாது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டது துரோணர்கள் தொடர்ந்து பல பாடங்களையும் செல்லித்தருகிறார் காட்டிலே வாழ்ந்த ஒரு வேடுவ குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை ஏகலைவன் என்று கல்வியிலே ஆர்வமுடையவன் அவன் வந்து துரோணாச்சாரியாரை தனியே சந்தித்து ஐயா உங்கள் பெருமைகளையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் எனக்கும் நீங்கள் ஆசானாக இருந்து கல்வியெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று திருவடியிலே ஒழுந்தான் ஏகலைவனே உன்னுடைய விருப்பத்தை பாராட்டுகிறேன் ஆனால் ராஜாவிட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித் தருகிற பொழுது வேடுவ பிள்ளையா இருக்கிற உனக்கு பாடம் சொல்லித் தருவதை அரசர்கள் விரும்ப மாட்டார்கள் நூத்தி ஐந்து பிள்ளைகள் இருக்கிற காரணத்தினாலே உனக்கு தனியாக நேரம் ஒதுக்கித் தருவதற்கும் எனக்கு நேரம் இல்லை அதனாலே மன்னிக்க வேண்டும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது உன் ஆர்வத்தை பாராட்டுகிறேன் என் அதுக்காக ஏகலவன் மனம் வருந்தல மூளையில் போய் ஒடிங்குள்ளே இவர் சொல்லித்தருகிற கல்வியை பார்த்திருந்தி மறைந்திருந்தி பார்த்திருந்தி காட்டிலே போய் இவரை போலே சிலை செய்து அந்த வித்தியை செய்து செய்து சரியாயிருந்தா அந்த சிலை தள்ளையாடுற மாதிரியும் துணாச்சாரி சிலை தப்பாக இருந்தால் இவனே பெரும்பிடித்து போட்டுக்கிட்டு குரு கண்டிக்கிற மாதிரியும் ஒரு கல்வி படிக்கிறானா இவன் படிக்கிறவன் எப்படி வருகிறானா நாள்தோறும் அர்ஜுனனை ஒத்து வருவான் அர்ஜுனனை போலே சமமா படிக்கிறானா அர்ஜுனே படிக்கிறார்னா ஆச்சரியம் இல்லை சந்தேகம் வந்து ஆசான்கிட்ட கொள்கை எல்லாம் பக்கத்திலே இருக்கிறாரு ஆனா காட்டிலே படிக்கிற இந்த ஏகலைவன் அர்ஜுனனுக்கு சமமாக படிப்பது ஆச்சரியம் ஒரு நாள் குருநாதர் ஆற்றிலே நீராடுவதற்காக எல்லா பிள்ளைகளையும் ஆட்சியில் போனார் வழியிலே நினைவு வந்துட்டுதான் நீ என்ன ஸ்தானம் பண்ணணும் எண்ணி இருந்தேன் நான் என்னையும் சீகரிக்காயும் கொண்டு வரல யாராவது ஒரு பிள்ளை போய் கொண்டு வாங்கோ வருகிற பொழுது என்னையோ சீகரிக்காயோ கீழ் வைக்கப்படாதுனார் துரியோதனம் பார்த்தான் போய் வர்றதே ஒரு தண்டம் தில வேற நிபந்தனையா நம்மை சார்ந்தவர்கள் யாரும் போகாதீங்கடான்டா அர்ஜுன பெருமாள் வணங்கி ஆசானை போய் வருகிறேன் என்று விடை பெற்றார் அர்ஜுன வருகிற வரையிலே இந்த மக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரலாம்னு ஒரு பெரிய ஆயிரம் ஆயிரம் கிளைகள் விட்டு இருக்கிற பச்சை பசியல் என்று இருக்கிற ஆலமர்தங்க உட்கார்ந்த துரோணர் ஒரு மந்திரத்தை மணல்ல வரலாலை எழுதி அப்பா இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் அர்த்த சந்திர மந்திரம்னு பேரி இதை சொல்லி ஒரு பானம் போட்டால் நூறாக ஆயிரம் ஆக லட்சக்கணக்கான பானங்களாக கூட போகும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் என்று அந்த மந்திரத்தை எழுதி சொல்லி அடித்தும் காட்டினார் ஒரு ஒரு துளை போட்டது ஒண்ணுதான் ஆயிரக்கணக்கான பானங்களாக மாறின் அதிசயத்தை அந்த அரசகுமார்கள் பார்த்தார்கள் அதன் மற்ற பிள்ளைகள் சொல்லி அறித்து பார்க்கிறார்கள் தப்பு தப்பா வர்றது சரி மந்திரத்தை அழிச்சிட்டு வாங்க ஆத்தங்கரைக்கு போலாம் அப்படி ஆத்தங்கருக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிற பொழுது இந்த அர்ஜனை பெருமே திரும்பி வந்தான் இல்லையா அவன் பார்த்தான் எல்லா இலைகளிலேயும் தொலை இருக்கிறத பார்த்தா ஏதோ புது வித்தையை நம்ம ஆசான் செல்லியிருக்க வேண்டும் என்று அந்த மந்திரத்தை பார்த்தா அழைத்தவன் சரியா அழைக்கலை இந்த எழுத்தா இருக்கணும் இந்த எழுத்தா இருக்கணும் இவனா சரி செய்தான் என்ன சீக்கிரக்காயும் பவ்யமா அப்படி மேலே வீசிட்டு மந்திரத்தை சொல்லி ஒரு பானம் போட்டாம பாருங்க அத்தனை இலைகளிலேயும் தொலை போட்டது ஆயிரக்கணக்கான பானங்களாக மாறி என்னை சொயங்கோ வரதுக்குள்ள கையிலும் பிடிச்சிட்டா குருநாதர் பேச்சையும் மீறவில்லை தான் இல்லாமலேயே சொல்லி தந்த கல்வியையும் கற்றுக்கொண்ட மந்திரத்தை அழிச்சுட்டு ஆத்தங்கரைக்கு போனா அங்க குருநாதர் ஆற்றுல இறங்குனாரு பாருங்க முதல்ல பிடிச்சிட்டு காலை ராட்சிய முதல்ல தண்ணிக்கு வேகமா இழுக்கறதே இவர் கரை கீழ்கிறா ரெண்டு பேரும் போராடு போராடிங்கிற அங்கர்னு சுத்தறாங்க ரெண்டு பேரும் குழந்தைகளே என்ன காப்பாத்துங்கடாரு எல்லாம் கல்லி மண்ணி வாரி அடிக்கிறான் முதல மேலே ரெண்டு படுறது ஆசான் மேலே ரெண்டு படுறது தொலைவா வருகிற அர்ஜுனனை பார்த்தார் அர்ஜுனா என்னை காப்பாற்றின் ஓடி வந்த அர்ஜுனே இந்த பாத்திரத்தை பக்கத்தில் இருந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு பானத்தாலே அடித்து ராட்ச முதலி கொன்றான் காப்பாற்றப்பட்ட குருநாதர் துரோணருக்கு அர்ஜுனனை பார்த்தா மகாவிஷ்ணு போலே இருக்கிறதா ஒரு காலத்தில் கஜேந்திராழ்வாரை ராட்சிய முதலியை அழித்து காப்பாற்றினாரே பெருமாள் அந்த பெருமாள்தான் இந்த அர்ஜுன வடிவத்தையே என்னை காப்பாற்றினான் என்று மனம் எல்லாரும் நீராடி முடித்து திரும்பி வருகிற பொழுது இந்த ஆலமர இலைகளிலே இரண்டாவதா ஒரு தொலை இருக்கிறத பார்த்துட்டு யார் போட்டதுன்னு துருணர் காட்டார் நான் தான் என்றான் அர்ஜுனன் துரியோதனன் சொன்னான் இல்லை அர்ஜுனன் பொய் பேசுகிறான் என்னை பாத்திரம் சீகர கையில் வைத்திருந்த இவன் எப்படி பானம் போட்டிருக்க முடியும் உண்மை என்றால் இப்பொழுது போட்டு காட்டட்டும்னா பாத்திரத்தை அவங்க கொடுத்துட்டாங்க போட்டு காட்டின சந்தேகப்பட்டான் போட்டு காட்டின பிறகு பொறாமைப்பட்டான இந்த ஒரு பானத்தை அடித்தால் நூறாக ஆயிரமாக லட்சக்கணக்கான பானங்களை மாற்றுகிற ஒரு மந்திர வழிமருகிறது பாருங்க இதைத்தான் இப்போது இருக்கிற அணு விஞ்ஞானிகள் இந்த பாமெல்லாம் கண்டுபிடித்து அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து ஒரு நாட்டிலே போட்டால் இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் அழிக்கிற அந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு மகாபாரதத்திலே அர்ஜுனன் பயன்படுத்தின துணாச்சாரியார் சொல்லி தந்த அந்த மந்திர சக்திகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று நாங்கள் யூகித்து யூகித்து தான் அந்த ஆராய்ச்சியிலே வெற்றி பெற்றோம் என்று அந்த விஞ்ஞானிகள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற அனைத்து அணு ஆயுதங்களும் மகாபாரத காலத்திலேயே மந்திரங்கள் மூலமாக இருந்திருக்கிறது இந்த விஞ்ஞான உலகத்திற்கும் மற்ற ராமாயண மகாபாரத காலத்திற்கும் நிறைய பொருந்தும் காலம் மாறியிருக்கிறதே தவிர வேறொன்றும் மாறவில்லை பழையது என்று ஒன்று இல்லாமல் புதியது என்று என்றைக்குமே உலகத்தில் இல்லை அர்ஜுனனுடைய வேட்டை நாய் ஒரு அந்த துரோணர் செல மேலே சிறுநீர் போயிட்டது இந்த நாய்களுக்கு கட்ட பழகம் சிறுநீர் கீழே போறாரு போஷ்டம்பன் செடி கல்லி அப்படி காலை தூக்கி போற பழகம் செல மேல சிறுநீர் போயிட்டது குருநாயகர் மேலே சிறுநீர் போயிட்டதுன்னு கோபத்தை அடைந்த அடித்தான் ஒரு பானத்தினால் சல்லடை கண்களாக புதைச்சிட்டு அந்த நாய் கட்டிக்கொண்டே வந்து அர்ஜுனன் திருவடிலே விழுந்தது யாரோ இந்த மந்திரத்தை செய்திருக்கிறான் ஏற்கனவே இது என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று குருநாதர் சொன்னாரே என்று துரோணரை அழித்துக்கொண்டு நாய் காட்டுகிற வழியிலே ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள் அந்த வேடுவர் விட்டு பிள்ளையை பார்க்கிறாங்க ஏகலேவன அப்பா அந்த நாயை அடித்தது யாரு நான் தான் சுவாமி அந்த மந்திரி தெரியும் நீங்க தானே கத்துக் கொடுத்தீங்க அர்ஜுனன் சந்தேகமா கத்துக் கொடுத்தேன் மற்ற பாண்டவர் கௌரவருக்கு சொல்லித் தருகிற பொழுது செய்து பார்த்து நான் வெற்றி பெற்றேன் அப்படியா நான் தான் குருவா ஆம் சுவாமி குருநாதருக்கு குருதட்சிணி எதுவும் இல்லையா கேளுங்கள் தருகிறேன் என்ன வேண்டும் உன்னுடைய வலது கை கட்டை விரலை வெட்டி தட்சிணையா கூடும் அதே மாதிரி யோசிக்காம அப்பவே வெட்டி தாம்பரத்தட்டில் வச்சு தட்சிணியா கொடுத்துட்டான் இது அந்த பிராமண பெரியவர் கேட்டு இருக்க கூடாது அரசர்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிற அர்ஜுனன் வில்வித்தையிலே முதன்மை பெற்றால் உலகம் புகழும் தேவரில் புகழ்வார்கள் பெருமை இந்த வேடுவ வீட்டு பிள்ளை அர்ஜுனனுக்கு போட்டியாக இருந்து என்ன பெரிய சாதனை செய்துபட போகிறான் ஆகையினாலே தன் அதிகம் பாசம் வைத்திருக்கிறே அர்ஜுனனுக்கு இன்னொரு விரோதி வில்வித்தில் இருக்கக்கூடாது என்ற அக்கறையின் காரணமாக இந்த புழையை துரோணர் செய்துவிட்டார்